அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியிலிருந்து இசை மாணுவில் இதன சிந்தனை தலைப்பு சிறந்த ஆசிரியர் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்களில் நன்று பாராட்டுகள் இதே தொடர்ந்து செய்க என்பன போன்ற பாராட்டு குறிப்புகளை எழுத வேண்டும் குறைந்த மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் விடைத்தாளில் மோசம் மிக மோசம் என்பன போன்ற எதிர்மறையான குறிப்புகளை எழுதக்கூடாது மாறாக மிகவும் முயற்சி தேவை இன்னும் கடினமாக உழைக்கும் என்பன போன்ற நம்பிக்கையூட்டும் குறிப்புகளை எழுத வேண்டும் முதல் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர் அடுத்தடுத்த தேர்விலும் குறைவாக மதிப்பெண் பெறுவார் என்ற தவறான கருத்தோடு விடைத்தாளை திருத்தக்கூடாது விடைத்தாளை ஆசிரியரே திருத்தி மதிப்பிட வேண்டும் விடைத்தாளை திருத்தி வகுப்பில் வழங்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடை எது என்பதை சுட்டி காட்ட வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் தன் அருகில் அமர்ந்துள்ள இரு மாணவர்களின் திருத்திய விடைத்தாள்களை வாங்கி தனது விடைத்தாளோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை அந்த செயலை செய்ய வைக்க வேண்டும் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவரை அனைவரின் முன்னிலையிலும் திட்டக்கூடாது மாணவரை தனியை அழைத்து அதற்கான காரணங்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பில் ஆர்வ முட்ட வேண்டும் தேர்வு முக்கியம் மதிப்பெண்களும் முக்கியம் ஆனால் தேர்வையும் மதிப்பெண்களையும் விட மாணவர்கள் மிக முக்கியம் என்பதை சிறந்த ஆசிரியர் உணர்ந்துவிடுவார் சிந்திப்போம் சிறந்த ஆசிரியருக்குரிய பண்பினை வெளிப்படுத்துவோம் நன்றி